வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே நல்லவர்கள் நமக்கு எல்லோரையும் பிடிக்கிறதா இல்லை ஏன் பிடிக்கிறது இல்ல பெரும்பாலானோர் தங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பினை வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தீயவர்கள் அல்ல ஆனாலும் அந்த வெளிப்படுத்தல் அப்படிங்கிறது இருக்காது சிலர் இருப்பார்கள் உண்மையிலேயே அந்த அன்பு அப்படிங்கிறத எப்போதுமே பிறரிடம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அவ்வாறு இருப்பவர்களை மனிதர்கள் விரும்பி நாடி சென்று பழகுவார்கள் ஏன்னா அவர்கள் பழகுவதற்கு இனிமையாக இருப்பார்கள் அன்பாக இருப்பார்கள்ங்கிற காரணம்தான் அதுவும் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களை அதிகப்படுத்தவும் காரணமாக இருக்கும் எனக்கு ஒரு நண்பர் என்னுடைய கல்லூரி தோழர் வகுப்பு தோழர் இன்னும் சொல்லப்போனால் இருவரும் ஒன்றாக ஆங்கில இலக்கியம் படித்தோம் அவருக்கு அந்த கல்லூரி முழுவதும் நண்பர்கள் இருந்தார்கள் அவர் வந்து கல்லூரி வாசலில் கால் வைத்ததிலிருந்து எங்களுடைய வகுப்புக்கு வந்தடைவதற்கு ஏறக்குறைய அரை மணி நேரம் எடுத்துக்கொள்வர் ஏனென்றால் வழியில் அத்தனை நண்பர்கள் அனைவரோடும் நலாவிக் கொண்டே வருவார் அனைவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கேட்டறிந்து கொண்டு உறவினரை பற்றிய நலன் விசாரித்துவிட்டு பிறகுதான் வகுப்புக்கு வருவார் ரொம்ப நல்ல நபர் நல்ல நபர் அப்படிங்கிறத தாண்டியும் ரொம்ப அன்பானவரும் கூட அவர் தற்பொழுது விரிவுரையாளர் இப்பொழுதும் அந்த குணாதிசயம் அவரிடம் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது தனக்கென நல்ல மனைவி குழந்தைனாகிவிட்ட பிறகும் கூட அவருடைய நட்பு வட்டம் சுருங்கவில்லை ஏனென்றால் அவருக்கு விருப்புணர்வை வெளிப்படுத்த தெரியாது அவ்வளவு எளிய நல்ல மனிதராக தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இத்தகைய நிலையை நாமும் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் வள்ளுவர் சொல்லும் பொழுது அன்பு நம்மிடம் இருக்கும் பொழுது அது நம்மிடம் பழக வேண்டும் என்ற விருப்பத்தினை பிறருக்கு வழங்கும் அவ்வாறு வழங்கக்கூடிய விருப்பத்தின் காரணமாக நமக்கு அதிகமான நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் ஆக அதிக நண்பர்கள் அல்லது அதிக மனிதர்களுடைய உறவு நமக்கு வேண்டுமென்றால் நாம் அன்பாக பழக கற்றுக்கொள்ள வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமேட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி நாலு அன்பு இனும் ஆர்வமுடைமை அது மீண்டும் குரல் அன்பு ஆர்வமுடைமை அதீனும் நன்பென்னும் நாடா சிறப்பு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி